विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय சச்சிந்தோோத்தியேதவே தாத்தய விநா தூர கேச்சி தூர கீரச்சை தினுக்க சமசருங்கிற யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் சில பேருக்கு வாய்ப்பு இருந்தும் பகவானை பக்தி பண்ணுறதில்லை சில பேருக்கு பகவான பக்தி பண்ணணும்னு நினைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கிறது இந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார் அவர் ஆனால் அவர்கள் எல்லார்கிடத்திலையும் நீங்கள் ரொம்ப தயவு உடையவர்கள் பாகவதர்களுக்கெல்லாம் சமஸருங்கிற யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்தியை பார்த்து பாகவதருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் பகவத் பக்தனாக நீங்கள் இருக்கிறீர்கள் பகவத்பக்தனுக்கு எல்லார்கிட்டேயும் ஒரு அணுகம்பா ஒரு தய அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது உங்களை போன்ற பாகவதர்களுக்கெல்லாம் கருணைக்கு இடமாக இருக்கக்கூடிய சில ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு சில பேர்லாம் நல்ல பகவானுடைய தர்மங்களையெல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனாலும் அவர்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை சில பேருக்கு ஆசை இருக்குது ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்லை ஏன்னா சமூகத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆனால் எல்லாருடத்துலையும் உங்களுக்கு கருணை இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் கொஞ்சம் நுணுக்கமான விஷயந்தான் கேச்சித்து ஹரி தூரே அச்சுத கீர்த்தனாக சில பேர் பகவானுடைய விஷயங்களை நல்ல வாய்ப்பு இருக்கு பிராமணர்கள் சத்திரியர்கள் அதாவது சத்துவகுணத்துல மேலோங்கி இருக்கக்கூடிய கூட்டம் ஆக உடல் உழைப்பு குழந்தைகளை பெறது இந்த மாதிரி சரீர திருஷ்டியில நிறைய காரியங்களை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசை இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு பகவத்கீர்த்தனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது குறைவு அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குது அந்த காலத்தில் இருந்தது அதனால இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்கிறார் வாய்ப்பு இருக்கிறவர்கள் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க ஆசை இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு தர்றதில்லை இப்படி தான் இருக்குது நம்ம சிஸ்டம் ஆனால் ஒன்று அதுக்காக வேண்டிய ஆசை இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால சில பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறவர்கள் பயன்படுத்திக்கலைன்னா அதுவும் தோஷமாகும் ஆக வாய்ப்புடையவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பில்லாதவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கணும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு வாழ முடியாட்டாலும் அவர்களுக்கு அதை கொடுக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு ஆக சில பேர் ஹரிக்கதைகளுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் சில பேர்கள் அச்சுத கீர்த்தனை பண்ணுறது இல்லை சுருக்கமாக வாய்ப்பு இருக்கிறவர்களுக்கு பக்தி பண்றதுல ருச்சி இல்லை அது மாத்திரமல்ல சில பேருக்கு வாய்ப்பும் கிடைக்கிறதும் இல்லை ஸ்திரீய சூத்ராதய தே பவாதிரிஷாம் தே அனு கம்பியாக உங்களை போன்றவர்களுடைய கருணைக்கு பகவத் பக்தர்களுடைய தயக்கு அவர்கள் இடமாக இருக்கிறார்கள் தயக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அர்த்தம் கருணை காட்டுவதற்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று பொதுவாக சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் இதை பற்றின தொடர்ச்சி இருக்கிறது பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்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 உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி